வேறொன்று இல்லையாய் தானே முதல்ல சுபாமானது எப்படியோ வெள்ளத்துக்கு இனிப்பு கொடுக்கறது ஒன்று ஒன்றுச்சான் அப்போ அதுக்கு இனி கொடுக்கிறது அது எப்படி போயிரு நாணசாத சுந்தரம் எதுவும் கொடுக்குறது இல்லையா அது சுபாவம் கொடையோ உண்டானது அது போல் நம்முடைய உண்மை சுவர்பம் சச்சியானந்தோடையும் சுபாவம் தான் சத்து சித்தம் ஆனந்தம் நித்தியம் பூர்ணமாக இருக்கிறது அது சுபா கொடையோ உண்டானது அது எப்போ உண்டா சொல்ல முடியாது சுபாவது எப்படியோ அப்படியே ஆன்மாவிற்கும் அனுபவ விஷயத்தன்மை வேண்டாவாய் தானே அனுபவரூபமாம் என்பார் அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தேன் அது இது இரண்டும் ஆக அகம்பொருள் நீயே என்றார் என்று கூறுவர் சொல்லாம் அறியப்பட்டது அறியப்படாது என்று ஒரு பண்ணா இப்போது எதிலே அறிய அறிகிறது அஞ்சாதம் பண்ணால் அறியப்படாது பரவட்சம் சொன்னாலும் சரி பரவஷம் தூரமாக இருக்குது பிரத்யட்சம் எதிலே அப்படின்னு சொல்லலாம் அப்படி நான் அவரவர்களுக்கு அனுபவித்து அருவாயினையே சொல்லி முடிகிறார் பொருளென்றும் அவர்களே சந்ததம் பேதமாவார் தமக்க இக்கியம் கூடாதேதார்கை ஆன்மாவை பஞ்சகோஷங்களில் நின்றும் வேறுபடுத்தி சுப்பிரகாசமாக அறிவித்து புருசார்த்த சாதனமான ஆன்ம பிரம்ம ஐக்கிய ஞானத்தை சுருதியை யுக்தி அனுபவங்களால் உணர்த்துகின்றார் பஞ்சவோசிகள் இருந்து வேறுபடுத்துகிறார் அங்கே அதிஷ்டான செய்தி காட்டி சுருதி யுக்தி அனுபவங்களாலே இந்த பாட்டில் சொல்றார் ஆக எப்படி சொல்லும்போது அதை பற்றி பார்க்கணும் ஆத்மாவுக்கு சொல்ொள் இந்த நீணமாயும் பஞ்சகோஷும் அவஸ்தாத்திரிய சாட்சியாயும் ஆம்பத்தின் லட்சியார்த்தமாயும் உள்ள நீளக்கமான ஒரு அர்த்தம் ஆத்மா எப்படி இருக்கு இந்த சரீரத்திற்கு சொல்லக்கூடிய மூன்று சரீரங்கள் மூணு செயல்களுக்கு எப்படி இருக்குது விளச்சணமாக இருக்கு சரித்திர விளச்சமாயும் அவஸ்தாத்திர சாட்சி அவசியங்கள் ஜாக்கிர சாப்பிட சுழித்தது அவசியம் அது சாட்சியாக இருக்கு அப்புறம் சரித்திர விளச்சணம் அவஸ்தாத்திர சாட்சி அப்புறம் பஞ்சகோ பஞ்சகோசங்கள் விளச்சணம் பஞ்சகோசங்கள் விளச்சணம் இது சரித்திரம் விளச்சணம் தான் போட்டிருக்கேன் பஞ்சகோசங்கள் வெயிலத்தினு இது கொஞ்சம் மாறுதலா போட்டிருக்காங்க பாடபேதம் போட பஞ்சகோஷங்கள விளைச்சனம் பஞ்சகோஷங்களுக்கு மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய வேற இருக்கிறது சரியிரித்தம் சொல்றது வெளிப்படாத இருக்க வெளிப்பட்டது அப்பாற்பட்டது உண்மையான லட்சிய பொருள் லட்சியம் இதுதான் என்றும் லார்த்தமாம் அதான் தற்பதத்திற்கு லட்சியார்த்தம் பிரம்ம்தான் அவர்களே வித்யினால் நாசமாக ஜிவேஸ்வரே வாட்சியார்த்தம் முறையே அப்பதங்கள் இரண்டிருக்கும் வாட்சியார்த்தமாம் வாட்சியார்த்தமாம் சந்ததம் சார்வகாலமும் பேதம் நமக்கு பரஸ்பரம் பேதமுடையவராகும் ஜீவசுவரம் கூடாது அபேதம் சித்தியாது அதனால இந்த ஜீவ ஈஸ்வரர் பாவனைகளும் இப்ப வெவ்வேறா இருக்கு ஆனால் ஐக்கியம் சாஸ்தனம் சொல்லிருக்கு ஐசமனத்தினால ஏகத்தம் பார்க்கணும் அது எப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டு துவும்ளாய பெயராும் இடங்களாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலாம் விசும்பு போல பல தூரமாக அன்று நிற்பர் ஆதலால் இவர்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே அவர் அருகே ஜீவேசிர வேகம் யாவையோவெனின் அவற்றை கூறுகின்றான் பொருள் ஜருக்குதம் உண்டதையும் கேள்ாலும்ரம் நாமங்களாலும் இடங்களாலும் பிண்டாண்டங்கள் என்னும் ஸ்தானங்களாலும் இது பிண்டம் அது அண்டம் ஓதுவரும் உபாதியாலும் சத்து அசத்து என்று நிச்சயத்தில் சொல்லுவதற்கரிய காரிய காரண உபாதியாலும் அது காரண சவுத்துவ பாதி இது காரி சவுத்துவாதி உடலாலும் வியக்கி சமற்றி சரீர அபிமானங்களாலும் இது தனி அது ஒட்டுமொத்தம் உணர்வினாலும் பிஞ்ச சர்வஜர்வாலும் பாதளம் விஷும்பு போல பாதாளமும் வெள்ளுலகமும் போல பல தூரம் நிற்பார் வெகு தூரம் நிற்பார் சார் ஐக்கியம் என்பது அபேதம் என்பது கூடாது சமவேதத்தின் சாந்தோத் மண்டலத்தில் புத்தாலக முனிவர் தமது புதலனான சுவேதகேதுவுக்கு ஜகத்தின் உற்பத்தி பண்ணான் என்ற ஈஸ்வரனை காட்டி தத்தமசி என்று அருளி செய்தனர் தத் என்பது அது ஜகத்தின் உற்பத்தி பண்ணான் என்ற சர்வசக்தி சர்வஜத்வாதி தர்ம சகித ஈஸ்வரன் தோம் என்றது நீ அற்பசக்தி அற்பக்யத்வாதி தர்மங்களுடைய ஜீவன் அசி என்றது இங்கே அது நீ ஆகின்றாய் என்று அதனது வாட்சியார்த்தம் வாச்சியார்த்தம் தத்துவம் அது நீ ஆகின்றாய் அது நீயிருக்கிறாய் என்பதும் அசிபதம் ஐக்கியத்தக்கார்த்தம் இவளத்துல ஈஸ்வரன் தான் நீ நீ தான் ஈஸ்வரன் என்று சொல்ற அர்த்தம் தோளமாக இதுதான் எப்படி ஆக முடியும் என்பது கேள்விதான் அது எப்படி என்ன வித்தியாசம் என்று சொல்றாருப்போ என்னை ஈஸ்வரன் சர்வசக்திமான் ஜீவன் அற்பசக்தி உடையவன் ஈஸ்வரன் சர்வஜன் ஜீவன் அற்பஜன் ஈஸ்வரன் விபு ஜீவன் பரிச்சின்னன் ஈஸ்வரன் சுதந்திரன் ஜீவன் கர்மாதீனன் அல்லது அற்பசுந்தரனுடையவன் ஈஸ்வரன் பரோட்சன் ஜீவன் பரித்தன் ஈஸ்வரன் மாயை தன் வசம் பண்ணினவன் ஜீவன் அவித்யா மோகிதன் ஒரு மாயா அமோகிதன் இவர்கள் ஏகம் என்று சொல்லுதல் அக்னி சீதலமாம் என்னும் கூட்டிற்கு சமானமாம் இதனால் வாக்கியார்த்தத்தில் விரோதம் உண்டாகல என்கிரோதம் உண்டு வாக்கியம் மூணு சொற்களை ஒடிய ஒரு வாக்கியம் அது தத்துவம் அது நீயா இருக்கிறாய் அதனால் பரோட்சமா இருக்கின்ற ஈஸ்வரன் நீ அவரோட்சமா இருக்கின்ற ஜீவன் ரெண்டு கேலத்தையும் பொருமல் இடராகி பொருளாவண்ணம் இலக்கணை உரையாற் கொள்வார் இடமான அவது ஒன்றா செப்புவார் விட்டதென்றும் விடலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமேங் அவதாரியை நூத்தி முப்பத்திர சங்கம் அவாதீத்த சுருதியால் போதிய ஈவேஸ்வர ஐக்கியத்திற்கு அகலின் அவதி எங்கனே பொருந்துமாறு எனின் உத்தரம் கூறுகின்றார் சுருதி அவாதித்த வஸ்துதம் கழுதல் அர்த்தம் பாதிக்கப்படுது கெட்டு போகுது இது கிடாத சுருதிச்சே போய் சொல்லாது ஆனாலும் முரணாக இருக்கேன் என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வேத வாக்கியம் பொய்யில்லை ஆனால் நடைமுறைக்கு உகந்ததாக இல்லை எப்படி என்ற ஒரு கேள்வி கேள்வி பதில் சொல்லுறேன் ஆகவே வேதத்தில் நம்பிக்கை உண்டு வாக்கியமும் முரணாக இருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அது சமாதானம் சொல்லணும் இதன் பதப்பொருள் வடநூல் வல்லவர்கள் வடகலைகளில் நிகுணர்களான பண்டிதர்கள் சொல்லும் சுருதி ஸ்மிருதிகளில் சொல்லும் வாசகப்பொருள் வாட்சியார்த்தங்கள் சேராமல் பொருந்தாமல் எனராகில் விரோத மாமேல் பொருள் ஆம்பண்ணம் விரோத அர்த்தமாகும்படிக்கு லக்கனை உரையார் இரட்சணா வாக்கியத்தால் திடம் ஆன அதுவும் திடமாகிய அவ லட்சணையும் மூன்றா செப்புவார் மூவகையாக சொல்லிருப்பர் அவை விட்டது என்றும் ஜலச்சனை என்றும் விடர் இழாது என்றும் அஜகலட்சணை என்றும் விட்டுவிடாது என்றும் ஜகத ஜகல் லட்சணை என்றும் சொல்லப்படுகிற பேர் ஆம் நாமங்களை உடையன வல்லவர்கள் கொள்வார் என்று ஒட்டு வாக்கியில் உள்ள விரோதங்களை திடமான அணுவும் அதுவும் என்றார் அதாவது ஒரு சொல் சொல்லும் போது சக்தி விருத்தி முதல்ல வரும் சுத்திரம் காதுக்கும் சம்பந்த வாக்குக்கும் காது சம்பந்தப்படும் போது ஒரு உறுதி உண்டாகும் சக்தி உறுதி கடம் என்று கேட்ட மாத்திரத்தாலே உலகில கடம் என்ற ஒரு உருவம் உண்டாகும் அந்த கடம் பொது இது அப்புறம் தங்கக்கடம் வெள்ளிக்கூடம் அல்ல மண்ணுக்குடம் என்று சொல்லும் போது அப்புறம் மண்ணுக்குடம் வெள்ளிக்கூடம் தங்குடமாக தோற்றம் உண்டு வரும் இது சக்தி வச்சு அப்படி ஒரு சக்தி இருக்கிறதுக்கு இது நேரடியாக உணர்த்தது பிறகு சொல்லக்கூடிய முரணாட்சி சொன்னாக்க அந்த பொருள் சம்பந்தப்பட்ட இதோட சேர்ந்து பரிசீலனை பண்ணணும் சொல்லப்படும் அதுதான் அது விட்டு ரெண்டு விடாதே விட்டு முன்னா பிரிக்கிறாங்க இது தமிழில் ஆகு பேருன்னு பேரு ஊர் சேர்த்தது அப்படிங்கிறாங்க ஆனா சொல்லக்கூடிய சொல்லுவோம் தப்பு இல்லை ஊர் சிரித்தான்னு சொல்றேன் ஊர் அங்குறது எங்க கட்டடங்கள் இது சிரிக்குமே எங்க வாயிருக்க அப்படி என்ன பண்றது ஊரில் உள்ளவர்கள் திருத்த ஆறு என்று எப்படி அர்த்தம் பண்றோமோ இது லட்சணை ஊரை விட்டு ஊர் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் சிரித்தாங்க இது இடவாவு பேர் பேர் அப்படி ஆகி பேரில் பலவரமாக பிடிப்பாங்க இங்க மூணா பிரிச்சுக்கிறாங்க அப்படி போல சொல்லுடைய தாற்பரியம் ஒன்க்தி கேட்டா பிரச்சனை இல்லை இல்ல லட்சணி இருக்கான்னு பார்க்கணும் லட்சணாவின் கேட்டல கௌனார்த்தி இருக்கான்னு பார்க்கணும் குணசம்பந்தம் சிம்மம் தேவதத்தன் போறானே அவன் சிம்மம் அப்படிங்கிறான் என்னையா மனுஷன் போறான்னு சிங்கம் பேர் சிங்கமா பேரும் சிம்மம் அண்ணன் என்ன காரணம் சிம்மம் போற குணமடைவன் குரு பார்வடைவன் மூர்த்தனம் உண்டுது அப்படிங்குற அர்த்தம் குண சம்பந்தம் ஆருங்க போறானே கழுது கழுது போகுது பாருங்க இங்கேயே கழுது காணேன் ரெண்டு கால் கழுதுதான் அதான் போகுது ஏன் கழுந்து சொல்றேன் கத்துறதான் தெரிய வேணும்னு அர்த்தமே இருக்காது கத்திக்கிட்டே இருப்பான் அதனால கழுது குணசம்பந்தம் அப்படி போனால் அது வச்சுக்கலாம் அப்புறம் கௌனவிருத்தி இதாச்சுனா வச்சு குறிப்பு குறிப்பினால தெரிஞ்சிக்கலாம் அது குறிப்பு நாள் தெரியும் பல விதமா உண்டு இந்திரியங்கள் மூலமாக செய்யலாம் வாக்கினாலையும் செய்யலாம் மறைவுமா சொல்றது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இப்ப நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏய் அந்த இடமே சரியில்லை இப்ப நல்லா நடக்கும் நடக்காதுன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் எதிர்மறையா தெரிஞ்சுக்கணும் நாலு சந்தையில் போல தான் நிற்கிறான் இல்லை அப்படி அப்படின்னா நின்றுக்கணும் குறிப்பா இப்படின்னா போகணும் அப்படின்னா இப்படி போகணும் இதெல்லாம் குறி வஞ்சனாவத்தின்னு பேரும் இது சாடையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வாக்கினாலும் தெரிஞ்சுக்கலாம் இவன் முக மிக மோசமானவன் என்று சொல்கிறாங்க ஏன் அவன் நல்லவனாச்சும் அவனை போய் மோசமான சொல்கிறீங்களே அப்புறம் நடவடிக்கையில் பார்க்கும்போதுதான் தெரியும் இவன் மோசமான அப்போ குறிப்பாக சொல்றதை தெரிஞ்சுக்கணும் ஓ மோசமான ஆள் பார்த்தாக்க எதுவும் தெரியாம மோசமான முறையில் பார்க்கலாம் என்று குறிப்பிட தெரிஞ்சுக்கணும் சபாசராபிமானு தொடர் தட்டினாராம் தொலைவில் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க திரியோதன்க்கும் இவன் தண்டனை நடக்கும்போது அது குறிப்பிட தொடையில தட்டும்போது இதுவரைக்கும் அவன் தலையில தான் உயிரு சொல்ல தலையில அடிச்சு பார்த்தாச்சு சாகல இருக்கும் போல இருக்கு அடிச்சு பார்க்கணும் என்று ஒரு உணர்ச்சி உண்டாகும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி போல அடுத்த மணி அதுக்கும் தெரியல அப்ப அந்த வாக்கியம் பிரியாஜனில் பொய் வாக்கியம் நாலு விதிகள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று சக்திவர்த்தி பிரதானம் லட்சணாவர்த்தி அடுத்தபடி அதுக்காக குணவருத்தி அப்புறம் வியஞ்சனாவத்தி குறிப்பிடும் என்று இப்படி நான்கு விதமான பொருள் மூலம் பொருள்கள் உண்டாகலன்னு சொன்னால் அது வீண் வார்த்தை வீண் வாக்கியம்னு அர்த்தம் தள்ளிவுள் பண்ணலாம் நான்கு எழுத்து வேண்டியதுதான் என்பது கருத்து இங்கே அது ரெண்டு முக்கியம் இல்லை பின்னால் வருது அது ரெண்டு தான் சக்திவிற்த்தி தட்சணாவி சக்தி சம்பந்தம் லட்சணை என்று பெறும் எது சக்தி விருத்திக்கு எட்டுதோ அந்த பொருள் சம்பந்தப்பட்டதான் லட்சணை பெயரும் தூரம் உள்ளதல்ல சமீபத்தில் இருக்கணும் அப்பதான் அது லட்சம் பேரும் என்பதை நடத்த பாட்டுல அது விளக்கிறார் உதாரணம் மூலமாக கங்கையில் கோசம் என்றும் கற்புச்ச போடுது என்றும் தேவ தத்தன் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே விரோதமான சொல்லலாம் பொருளாந்தானே இது மது பொருள் கங்கையில் கோஷம் என்றும் பகிரதியில் கிராமம் இருக்கின்றது என்றும் கருப்பு தங்கிய சேப்பு ஓடுது என்றும் கருப்பு நிற்க சிவப்பு ஓடுகின்றது என்றும் சோயம் தேவதத்தன் என்றும் அந்த இத்தேவதவதன் என்றும் இங்கு உதாரணங்களாக்கி வாச்சியார்த்தங்கள் விரோதமான விடத்து இம்மூன்றையும் உதாரணங்களாக கற்பித்து சொல்வார்கள் வடநூல் வல்லோர் சொல்லான் இருப்பார் இந்த மூன்று உரைகளாலே இம்மூவகை லட்சணா வாக்கியங்களாலே தூங்கநூல் பெருமை பொருந்திய சாஸ்திரங்களில் விரோதமான சொல்லெல்லாம் விரோதமுடிய வாக்கியங்கள் எல்லாம் தானே பொருளாம் விரோத பரிகாரமாய் தானே அர்த்தமாம் என்றவா விரோதத்தை நீக்கிட்டோம்னா அப்புறம் தானே அர்த்தமாயிடும் கலந்திருக்கு அர்த்தம் தங்கிய செய்ய என்னும் வினை கருப்பு தங்கிய சேப்போடுது என்று பொருள் கொள்ளப்படுவதால் எதிர் நிரல் நிறை பொருள் கோள் ஓடுகின்றது எனப்பாலது ஓடுது என மறிய ஏகருவாய் கிடக்குது எல்லா போல மறு சொல்ல சுருக்குமார்கள் அர்த்தம் அதனால விரோத பரிகாரத்தை போக்கணும் உலகத்துல சகஜம்தான் மாம்பழம் வாங்குறோம் அது விரோதம் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு தான் பழத்தை சாப்பிடுறோம் தோழி நீக்கிறோம் கொட்டையை எடுத்துடுறோம் பலாப்பழம் வாங்குறோம் அப்படியே வாயிடுச்சு கடிக்கிறோமா அது கடிக்கிறதே இல்லை அது பெரிய வேலை பண்றோம் அப்படி வேலை பண்ணாதான் சாப்பிட அவ்வளவுண்ட் அதுக்காக யாரும் தள்ளுபடி பண்றதில்லை அப்போ அனுபவம் அதுபோல உலகத்தில இந்த பழக்கம் இருக்குதான் செய்யுது எது முரணாகதோ அதை நீக்கிறோம் அதாவது நீக்கிறது அர்த்தம் வாழைப்பழம் வாங்குறோம் அப்படியே கழிச்சுங்கிறது தோல் நீக்க எடுத்துடுறோம் அது பழக்கத்துக்கு சின்ன குழந்தைங்க சத்துக்குடி போவாங்க போட்டு கொய்யா தப்பு இல்லை அப்படின்னா அதே மாதிரி இது நடைமுறை உள்ளதுதான் இது தவறு அதே போல எல்லா வாக்கியங்களும் பார்த்துக்கலாம் சொல்றாரு என்பது கருத்துலட்சணை பத்தி விளக்குறார் வாட்சியார்த்த முழுவதும் விட்டு வாட்சியார்த்த சம்பந்த உணர்த்தது விட்டலட்சணப்படும் ஒருவன் கங்கையில் கிரது அங்கே கங்கா பதத்தில் விட்டலட்சணை தீரத்தில் இருக்கின்றது கிராமம் கங்கை என்று சொன்னாக்க பிரவாகத்துக்கு தான் போயிரு கரைக்கு ஆனால் அதுல கிராமம் இருக்குன்னு சொன்னா இருக்காது இடறாது கங்கா பதத்தின் குற்றலட்சணை தீரத்தில் உள்ள கரை தீரம் கரைகள் இருக்கு என்னை கங்கை என்னும் பதத்தின் வாட்சிய அர்த்தம் தேவநதியின் பிரபாகமாம் அதன் கண்ணி கிராமத்தின் சிறி கூடாது ஆகலின் அப்பதம் தன் வாச்சியார்த்தம் முழுதும் விட்டு அதன் தீரத்தை உணர்த்தல் காண்க வாட்சியத்தின் சம்பந்தத்திற்கு லட்சனை என்று பெயரான் வாச்சிய சம்பந்தம் என்னன்னு சரி சக்தி சம்பந்தம் ரெண்டு ஒன்று தான் சக்தி விருத்தியின் பொருளுக்கு சக்கியம் பெயரு வாத சபத்தை நடத்ததுக்கு வாட்சியம் பேர் அதனால அது சம்பந்தம் அதோட சம்பந்தப்பட்டதுக்கு லட்சமங்கும் பதத்தின் வாட்சியமான பிரவாகத்திற்கு தீரத்தோடு சம்பயோக சம்பந்தம் உள்ளும் சம்பியம் சேர்ந்த சம்பந்தம் அதாவது சேர்றதுதான் தண்ணி இருந்தா கரையில சேரும் தண்ணியில் என்ன கடையில் விட்டுமாட்டா சேர்ந்ததான் சேர்றதுனால இது சீக்கிரம் விலகலாம் அதனால் கங்கையெண்ணம் பயத்தின் வாட்சியத்திற்கு தீரத்தோடு உலக இருக்கிற சம்பந்தம் லட்சனை வாட்சியம் முழுதும் தியாகம் பண்ணுவதால் இது விட்டலட்சன் போயும் வாச்சியத்தோடு கூட வாச்சியத்தினுடைய சம்பந்தியின் ஞானம் எப்பதத்தில் உண்டாமோ அப்பதில் விடாத லட்சணை உண்டின்ற வாட்சியத்தோடு லட்சணையும் சம்பந்தப்பட்டிருக்கு ரெண்டும் வச்சுக்க நிற்போம் இது என்ன முடியாது என்பது கருத்து எங்கன்னா வேணேன் கருப்பு நின்றது சிவப்பு ஓடிட்டு என்று ஒருவன் சொல்லில் அங்கே கருப்பு சிவப்பு எண்ணம் பதங்களின் விடாத லட்சணை கருணம் சென்னிறங்களை உடைய பசுவிலும் அஸ்வத்திலும் இருக்கின்றன நாமங்கள் கருணம் சென்னிறங்களை உணர்த்தும் ஆகலின் கருப்பு சிவப்பு எண்ணம் பதங்களின் வாட்சியம் கருணம் சென்னிறங்களாம் நிறத்தை தான் குறிக்கும் அப்ப நிறம் போக்குவரம் செய்யாது குணவெடிபா சம்பந்தம் குணம் தனித்திருக்காது குனிவர் சம்பந்தப்படுத்த விவகாரம் பண்ணும் அதனால அது போகாது அப்ப என்ன செய்யணும் அவைகள் தனியே நிறலும் ஓடலும் கூட இக்காரணத்தால் கருப்பு சிவப்பு என்னும் பதங்களின் வாய்ச்சார்த்தமான கருநிறம் செந்நிறங்களோடு கூட பசுவிலும் அஸ்வத்திலும் கருப்பு சிவப்பு என்னும் பதங்களின் விடாதட்சணை உண்டு குணவன்க்கு தாதாத்மிய சம்பந்தம் உண்டு என்பது ஒற்றுமை சேர்ந்த சட்ட ஒற்றுமை சம்பந்த சம்பந்த சட்டோம் சம்பந்த சட்ட உடம்பு இருக்கிறது உடம்புட சம்மந்தப்பட்டிருக்கும் போது சையோக சம்பந்தம் பேரும் சையோக சம்பந்தம் சீக்கிரம் விளையிடும் ஒற்றுமை சம்பந்தம் இருக்கே ததாரி சம்மந்தம் சீக்கிரம் விளக்குறதில்லை அதுவும் போயிடும் எப்படி போகும் பண்ணாண்டு போட்டு செஞ்சா போயிடும் அது வரைக்கும் போகாது திரமும் இருக்கு இது சம்பந்தம் இருக்கே சட்டை கட்டுப்பட்டா போயிடும் அதான போது அதுபோல ஆத்து தண்ணிக்கும் கரைக்கும் சம்பந்தம் செய்யோக சம்பந்தம் கரையில தண்ணி வந்தா ஒட்டும் ஒட்டுமா நீக்க இந்த கருப்பு சிவப்பு மாடுக்கு குதிரைக்கு இருக்க இது அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் நீக்கலாம் அது போல தாட்டாந்தத்தில் இந்த பிரம்மஜாதாத்யம் பிரம்மஜாதியம் ஒற்று அதான் சையோஸ் தாதா சம்பந்தம் அது எப்ப போதும் விசாரம் பண்ணாதான் போகும் ஆத்ம நாத்மா விசாரம் வந்து அது போ போகும்படியா சாதாரணம் போறதில்லை அது கால கால் போகும் மற்றபடிக்கு தொழிற்சேரத்துக்கும் சுற்றுசேயத்துக்கும் சையோக் சம்பந்தம் உண்டு இது செத்து போனா போது இதில் கூட போயிருது சுழித்திலும் இல்லாமல் போகுது சுழித்தியிலும் சப்பனத்திலும் இல்லை செத்து போனால் முட்டிலும் போயிருது ஆனாலும் அது போக மாட்டேங்க ஒற்றுமை சம்பந்த தம்பந்த போறதில்லை தத்துவம் வந்தாதான் போயும் இல்ல இல்ல தத்துவம் போயிருக்கேன் ஆகாமியம் பற்றா போகுது போதும் அதாவது நான் பிரம்மசுவரபன் நான் அந்த காரணத்தில் உள்ள அகங்காரம் அல்லன் அந்த காரணம் அல்லன் என்று பிரிச்சுடும் போயிடும் தத்துவம் வந்தாதான் அது போகும் அது இருக்கும் அது போது இந்த நிறங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போக முடியும் இல்லைன்னா போக ஒவ்வொரு நேரமும் அப்படித்தான் அதுவும் குணமணிபா சம்பந்தம்னு பேர் இது அதாவது தட சம்பந்தம் தட ஒற்றுமையான அர்த்தம் செய்யோம்னா செயற்கை சில சின்ன சின்ன வயிற்சியிலே போயிடும் இது பெரிய முயற்சி இதுவும் போகும் அதனால இது விடாலட்சனை சொன்னாக்க அது ஒற்றுமை சம்பந்தம் இருக்குது அர்த்தம் தெரு கத்திரிக்காய கத்திரிக்காய் சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம் நாங்கள் கூப்பிடுவோம் கத்திரிக்காய் தான் கூப்பிடோம் கத்திரிக்காயை வருது கத்திரிக்காய் சூக்கிட்டு போற ஆளும் வருது ரெண்டும் வருது அப்போ இது ஒட்டுமே சம்பந்தம் தாதாவது சம்பந்தம் அது கத்திரிக்காயும் ஆனால் பிரிக்க முடியாது பிரிக்க வியாபாரம் அப்படி அதே போல மருத்துலாம் பார்த்துக்கலாம் ஆகவே கடைக்கு போறோம் ஆ நாலு இட்லி கொண்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இட்லி மட்டும் அவங்க கொண்டு போய் நமக்கு அதில் இலை சட்னி சாம்பார் எல்லாம் வருது என்ன அது நீக்க முடியாது இப்படால சனி செய்ய செய்யும் அதாவது தாதா சம்பந்தம் உண்டு வெறும் இட்ல யாரு நேரங்க யார் வாங்குவாங்களா தாதா சம்பந்தம் ஒட்டுமை சம்பந்தம் இட்லி தான் கேட்ட நாலு நாளைக்கு கொண்டாடுப்பான் அப்படிங்கிறால தான் எல்லாருக்கு பாருங்கள் அது விட ஆலட்சனை விட முடியாது காப்பி கொண்டாட காப்பியை தண்ணியை தமிழர் தான் கொண்டு வரும் விட முடியுமா அப்படி போல விட ஆலட்சினை பொருந்தும் சில இடங்களில் பொருந்தும் என்பது கருத்து அதான் கருமை செம்மைகள் உருவத்தின் வேதமாவதார் குணமாம் ஆதலால் கருப்பு சிவப்பு என்னும் பதங்களின் வாட்சச்சியமான கருமை செம்மை குணங்களுக்கு அவைகளின் குணிகளான பசு அஸ்வங்களோடு யாதொரு தாதாத்மியம் சம்பந்தம் உண்டோ அது லட்சணை வாட்சியத்தை விடாமல் அதிகத்தை கிரகணம் செய்வதால் இவரா லட்சணையா ஏன் கருப்புக்கு மாடு என்றும் சிவப்புக்கு குதிரை அர்த்தம் அல்லாமல்லாம் அது சிவப்பு கருப்பு நின்றது சிவப்பு ஓடுதுன்னு சொல்றேன் ஓடுவோம் குதிரைக்குதான் மாட்டு கிடையாது மாடு நடந்தால் போகும் இல்லை நீக்கி தான் செய்யும் அதனால அர்த்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம் நீங்கள் பார்க்கணும் குதிரைக்கு எப்போ ஓடுறது தான் கிளம்பிச்சேன்னா ஓட ஓட தான் செய்யும் நடந்து நடக்கிறது வேலையே கிடையாது இல்லை மாட்டுக்கு ஓடுற வேலை கிடையாது இப்போ ஓடு அப்புறம் அர்த்தம் போயிடும் நடந்தால் போகாது நிற்கும் அதனால அந்த சொல்ல மூலமாக மாடு என்றும் குதிரையில் அர்த்தம் பண்ணுறாங்கன்னு ஆச்சிக்கணும் எங்கதத்தின் வாட்சியார்த்த மத்தியில் ஒரு பாகம் தியாகமும் ஓர் பாகம் கிரணமும் ஆமோ அங்கே பாகத்தாலட்சனை உண்டு அந்த பாகத்தியாக அச்சனையே விட்டுவிடாதே என்றும் கூறுவர் எங்கனே முன்னே கண்ட தேவதனை அந்நிய தேசத்திற்கண்டு அவன் இவனாம் என்று ஒருவன் சொல்லில் அங்கே பாகத்தாலட்சனை உண்டு அதீத காலத்தில் அந்நிய தேசத்தில் உள்ளவனே அவன் என்பான் அதீத காலம் அந்நிய தேசங்களோடு கூடினவன் அவன் என்னும் சமீப தேசத்தில் உள்ளவனை இவன் என்பின் வர்த்தமான காலம் சமீப தேசங்களோடு கூடினவன் இவன் என்னும் பதத்திற்கு வாச்சியார்த்தவனும் அதீத காலத்தோடும் அந்நிய தேசத்தோடும் கூடினவனே வர்த்தமான காலம் சமீப தேசங்களோடு குடிநீர் நாம் என்னும் இது வாச்சார்த்தமும் ஆகவே அதீத காலம் வர்த்தமான காலமும் ஒன்றுக்கொன்று விரோதமாயும் அப்படியே அந்நிய தேசமும் சமீப காலமும் ஒன்றுக்கொன்று விரோதமாயும் உள்ளன மகிறேன் இரண்டு பதங்களிலும் தேச காலங்களாகிய வாட்சிய பாகத்தை விட்டு தேவதத்தனுடைய தேக மாத்திரத்தில் இரண்டு பதங்களில் இப்பாகுத்தியாக ரொம்ப உண்டு என்றார் தேவதத்தன்ரியான சிட்டாந்தபடிக்கு பாகுத்தியாகனும் பண்ணலாம் இல்லை எல்லாம் மல்லிகா இருக்கும் சாத்துக்குடி படம் ஆகணும்னா முடிச்சா சாப்பிடறதே இல்லையாருக்கும் குழந்தை கூட சாப்பிடறது கடிச்சு பாடம் தெளிஞ்சிடும் கொய்யா படம் முடிச்சா சாப்பிடலாம் எல்லாமே தோல் பழம் கொட்டை எல்லாம் அப்படி இருந்தாலும் கூட இந்தமாதிரி ஏகத்தான் பொருந்த பொருந்த ஈஸ்வரன் அந்த பரோட்சமா இருக்கு அவன் என்ன சத்த என்ன சத்தத்துக்கு அது புரியுது நீ பிரத்யட்சமா இருக்கிற ஜீவம் இது நீ சொல்ல உதா இருக்கு இந்த ரெண்டு அதிஷ்டம் ஒன்றுதான்னு காட்டும் அதுதான் போஷம் ஆவம் ரெண்டு அதிஷ்டம் ஒன்று அதுக்கு அந்த வித்தியாசத்துல தான் தெரியாத அதிஷ்டானம் அந்த காலம் அந்த தேசம் இந்துக்கான தேசம் என்று சொல்லக்கூடிய இது மரணம் இருக்கிற காரணத்தினால அந்த காலத்தில் இருந்தவனு இவன் தான் அந்த தேசத்துல இந்த காலத்தில் இருக்கிறவனும் இவங்க தேசத்திற்கு இடம் தான் அது எப்படியா பொருந்தா தேச காலங்களை நீக்கிட்டோம்னா மனச ஒண்ணுதான் போறது அப்படி போல தற்பத லட்சியார்த்தம் பிரம்மம் துன்பத லட்சியார்த்தம் கூடசன் ரெண்டு இல்லை ரெண்டு ஒன்னே தான் அப்படிங்கறது இங்கே தேவதையே ரெண்டு பிரிக்கிறோம் பிரிக்கிறது போல இங்கே ஒரு பிரம்மசர்வத்தையே ரெண்டு விதமான உபாதிகள் நீக்கணும் என்பது எந்த தெரிஞ்சுக்க வேண்டியது பல முறை எல்லா சாத்தலும் வர்றது தான் இது இருந்தாலும் அடிக்கடி சிந்தனை பண்ணால் தான் மனதை திடமாகும் எப்போதுமே ஒரு விஷயம் என்ன ஒரு முறை கேட்டனாலேயே எல்லாமே வந்துடுறதில்ல பெரும்பாலும் வராது அப்ப என்ன செய்யணும் பலமுறை கேட்கணும் சில பேர் இருக்கா திடம் இல்லையா ஒரு பாட்டு அன்னைக்கு ஆயிடுச்சா சொல்லுவோம் சொல்ல முடியுமா அப்படி இல்லையா கேட்ட பாடுதான் இல்லையான்னு சொல்லல அவங்களும் மானம் இருக்கு உனக்கு ஆயிருக்கா கேட்டவருக்கு அது சித்தனம் இருக்கிறது இல்லை சொன்னதுதான் சொல்றாங்க இல்லையா சொன்ன சொன்னதுதான் திடம் இருக்கா சொல்லுவார் அப்புறம் அதுமா போஸ்க்கு சொன்னதான் சொன்னாங்கன்னா ஒரு முறை சொல்லி ரெண்டாம் முறை கேட்கும்போது ஜனமான அர்த்தம் அதுக்காக உதவுது அப்படி பானை பண்ணணும் முடியாது சொன்னதுதான்னு சொல்லி அலட்சியம் படுத்துறதுக்கு அது முன்னதான் தங்க சரி முன்ன கேட்டது தான் ரெண்டாம் வரைக்கும் அதனால கேட்க வேண்டியதுதான் என்ற ஒரு இருக்கணும் பானம் இருந்தாங்க தினமாகும் தேசம் காலம் அவனிவன் என்பவெல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிலில் தேவதத்தன் ஒருவனை வெளியாகட்டும் இலட்சணே மூன்றனுள் விட்ட லட்சணே விடாத லட்சணே என்னும் இரண்டும் மனோபிரம்மம் சத்திய ஞானானந்தம் பிரம்மம் என்பன முதலியான முதலிய வாக்கியங்களில் உபயோகம் அல்லாமல் தத்துவம்சி ஆதி மகா வாக்கியங்களின் உபயோகம் அவைகளை விரிக்காமல் ஒழித்து தத்துவம்சீ மகா வாக்கியத்தில் உபயோகமான பாகத்யாக லட்சணையின் உதாரணத்தை விரித்துரைக்கின்றன எட்டு லட்சியம் விழா லட்சம் இங்கே முக்கியம் இல்லை ஆனால் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகலை வணிக பிரம்மம் சத்திய ஞானானந்தம் பிரம்மம் சொல்லுறது அவாந்திர வாக்கியம்னு பேர் அவாந்திர இடைப்பட்ட வாக்கியம் இது மகா வாக்கியம் ஐக்கியத்தை உண்டாக்குறது அசிபதம் ஐக்கியம் உண்டாகிறது மகா வாக்கியம்னு பேர் அது எங்கெங்கே ஐக்கியம் உண்டாகிற வாக்கியம் மகா வாக்கியம் தான் ஆனந்தம் பிரம்மம் அகம்பிரம் அஸ்மி ஐமாத்மா பிரம்மம் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் சத்திய ஞானந்தம் பிரம்மம் அப்புறம் தத்விச்சானந்த நித்யம் பூரணம் வாக்கியம் வாக்கிய இடைப்பட்ட வாக்கியங்கள் இது ஐக்கியத்தை உண்டாக்காது மனோ பிரம்மம் மனதிலே பாவடை பண்ணிருக்கோம் பிரம்ம சிறும இருக்கிறது அப்ப மனம் என்று சொல்லக்கூடிய விட்டு அதை பிரம்மத்தை எழுந்து கொள்ளணும் சத்திய ஞானானந்தம் பிரம்மம் அது சத்தியமாகவும் ஞான வடிவமாகவும் ஆனந்தமாக இருக்கிறது அதை நீக்க முடியாது விடாலட்சினி என்பதை அங்கே கொள்ளலாம் எங்கெங்கே அவர் வாக்கியங்கள் இருக்கோ அங்கெல்லாம் விட்டலட்சினியாக விடாலட்சினை கொள்ளலாம் ஆனால் ஐக்கியம் படுத்தக்கூடிய மகா வாக்கியத்துக்கு விட்டலாச்சின்தான் என்பது கருத்து அதை இப்போ விரிக்கிறோம் விரிக்கணும் என்று இதெல்லாம் பார்த்தா போறோம் பண்ணிய முன் சொல்லிய என்னும் பதங்களின் அவன் இவன் என்னும் பதங்களுடைய அந்நிய தேசம் காலம் தூரதேசம் சமீப தேசம் அதித காலம் வர்த்தமான காலம் அவன் இவன் அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன் என்பெல்லாம் என்பன அனைத்துவான் சொன்னையை விரோதம் விட்டு இவை ஒன்றற்கொன்று விரோதம் உண்மையில் சொல்லிய இவ்விரோத தர்மங்களான வாட்சியார்த்தங்களை விட்டு தொடர் இலக்கியம் அவைகளை அனுசரித்திருக்கின்ற லட்சியார்த்தம் என்னும் சரீர விடாமல் உன்னிடில் ஆலோசித்து பார்க்கில் தேவதத்தன் ஒருவனையும் தேவதத்தன் என்னும் ஒவ்வொரு புருஷனையும் வெளியாக பிரேட்சமாக காட்டானக்கும் சோயம் தேவதத்தன் என்னும் வாக்கியம் என்பார் தொகை இலக்கியம் விடாமல் என்றும் தொடரை விசேஷியம் விடாமல் என்று பாடமும் உழவு அப்படி சில பாடங்கள் இருக்கு அதுக்குள்ள உடன்பாடுன்னு அர்த்தம் இல்லைன்னு மறுக்க மறுப்பாங்க இவ் உதாரணத்தை முச்சையிலே விசேஷ உரையிலேயே உயிரித்து வைத்தான் என்ன முன் செயல இருபத்தொன்பதாவது செயல் கட்சிகளை நான் விரிச்சிருக்கேன் அங்கே தத்துவனும் பதங்கள் பிரச்சியானும் அர்த்தமும் அகண்டமென்றே அசிபத வைக்கம் காட்டும் நூத்தி முப்பத்தி பிரசங்கம் அவதாரியை பாவத்யாக லட்சணையே தாஷ்டத்தில் தரிசி பாவத்த லட்சனை தத்துவம் எனும் பதங்கள் சமவேத மகா வாக்கியமானது அது நீ என்னும் பதங்களின் பிரம்மம் ஆய் சாட்சியான பிரம்மாயும் சாட்சியாயும் ஒத்திவை விடாமல் சேதன லட்சியார்த்தத்தை விடாமல் வேதவாட்சி அர்த்தத்தை விட்டு வேதர்மங்களுடைய வாட்சியபாகங்களை உடுத்து நித்தமும் சர்வகாலமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும் நீ ஏனும் அசிபத அர்த்தமும் என்று பொருளும் அகண்டம் என்று ஏகமே என்று ஐக்கியம் காட்டும் ஐக்கியத்தை உணர்த்தாக நிற்கும் என்று அர்த்த அகண்டம்சிபதம் காட்டும் விடாமல் விட்டு அகண்டம் காட்டும் என முடிக்க என்பது அன்மையை மாயை மாயன்க ஆபாசம் மாயை கதிஷ்டான சேதனம் மூன்றும் கூலின் சர்வசக்தி சர்வஜத்வாதி தர்ம சகிதனான ஈஸ்வரனான் அவனே தற்போதத்திற்கு வாங்கினேன் இது சுருதி பிரமாணம் சுருதியில் ஈஸ்வரன் லட்சணம் தான் சொல்லிருக்கு மாயை அதில் பிரதி ஈஸ்வரன் ஐட்டான சேரம் இது சுருதி பிரமாணத்தை வைத்து அதை அவனே தற்பதத்திற்கு வாக்கியம் தத் என்று சொல்லக்கூடியதற்கு பொருள் உயர்த்தி அவித்தை அதில் ஆபாசம் அரிசன சேதனம் மூன்றும் கூடி அந்த அற்பசக்தி அற்பஜத்வாதி தர்மங்கள் உடையனான ஜீவனாம் இவன் சோம்பதத்திற்கு வாக்கியம் இதுவும் சுருதி வாக்கியம் தான் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை ஜீவனா அஞ்சாவின் காலத்தில் நான் படுத்தேன் நிலைத்தேன் கட்டி நேற்று லட்சம் இருவருக்கும் தத்துவசி வாக்கியம் ஏகத்துவம் இவன் ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டுக்கும் அபேதப்படுத்தி சொல்லுது ஆனா அது பொருந்தவில்லை இது பொருந்தவில்லை ஆகலில் ஆபா சகிதமான மாயை மாயாகிருத்தமான சர்வசக்தி சர்வஜத்துவாதி தர்மம் இவ்வளவு வாட்சிய பாகத்தையும் விட்டு சேதன பாகத்தில் தற்பதத்தின் பாகத்தே ஆலோசனை விசாரிக்க வேண்டியது அப்படியே ஆபாசக்தி அவித்தை கூறும் அவத்தியார் பண்ணப்பட்ட அற்பசக்தி தர்மமான சோம்பதத்தின் வாட்சியார்த்தத்தை விட்டு சேதன பாகத்தில் தோம்பதத்தின் பாகத்திய ஆலோசனை இவ்வாறு பாகத்தால் அச்சன் என்றால் ஈஸ்வனும் ஜீவனும் ஆகிய இருவருடைய சொரூபத்தில் லட்சியமான சேதர பாகங்களின் ஏகத்துவத்தை தத்துவமாக வாக்கியம் போதிய விசாரம் அதே போய் இந்த துவைத மதவாதிகள் எல்லாம் ஈஸ்வனும் சொல்றீங்களே கேட்டால் ஒன்னும் ஆகாத நாங்களும் சொல்லுவோம் நாம ஒன்னான் சொல்லுவோம் போல பல தூரம் அகர்ந்து நிற்பர் அதனால இவருக்கு என்ன கூடாதுதான் கூடாது தான் சொல்கிறேன் ஆனால் கூடை வைக்கிறது அதே பாத்தியலாச்சரிய அதனால கூடை வைக்கணும் சொல்கிறேன் அப்படின்னு கருத்து அவங்க சத்யிருத்தில பாக்கிறாங்க சத்யிருத்தி மட்டும் வாழ்க்கை இல்லையே வாழ்க்கையில் லட்சண லட்சணாவத்தியே பொருந்தது எத்தனை பொருந்து போயிடல பொருந்ததே இல்லையா பாத்தியலாச்சரியத்தான் செய்வேன் அப்படிங்குற கருத்து அதை நியாபகத்துக்கணும் அதனால இங்கே ஈஸ்வரனுக்கு ஐசாலி சேதம் பலம் என்றும் ஜீவனுக்கு ஐசிய கோடசன் என்றும் ரெண்டு பிரிவாக அறிஞ்சாலும் கூட ரெண்டு ஒன்று தான் அதனால முக்கிய சமிக்க கடாகாசம் மகாகாசம் மகாகாசம் எங்கே இருக்கு கடாகாசத்துக்கு சுத்தி தான் எங்கே யாகமானது கடன் சுத்தியும் கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் கடகாசம் கடத்து வெளியே இருக்காது மகாசம் அவ்வளவுதான் தூரமா இருக்கா அங்கேதான் இருக்கு அங்கேயே அதேதான் இருக்கு அது மட்டுமா அந்த கடத்து ஓட்டுக்குள்ளையும் இருக்கு அப்ப உள்ள இருக்கிற கடாகாசத்துக்கும் மகாசத்துக்கும் இடையில ஓட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஏகத்தும் இருக்கா இல்லையா கிடையாது ஏகத்தான் சட்டி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏகத்தான் தோட்டு அவர் காட்டு காட்டுது இப்போ சிவர் இருக்குது செவத்துக்கு உள்ளே நாம இருக்கும் இது சிவரா மட ஆகாசம் பேர் மடத்துக்கு இருக்க மகாகாசன்னு பேர் மகாசம் வேறு போல தோட்டினாலும் கூட விசாரிச்சுட்டுக்கு வேறு இல்லை மகாகாசம்தான் மடகாசம் மகாகாசம் எப்படி செவத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு அந்த ஆகாயம் ஓடிருக்கிறதுனால ஆகாயத்தை சிவர் பிரிக்காது பிரிக்காததினால ஒரே மகாகாசம் தான் இருக்குது ரெண்டு கடைக்கே கிடையாது உபாதி கிடையாது மகாகாசம் மட்டாகாசம் கிடையாது ஒரே ஆகாசம் தான் இருக்கிறது உபசாரம் தான் அப்படி போல இங்கே அந்த கரணம் அங்கே மாயை மா இருக்கின்றடுவிருக்கிறது பிரம்மந்தான் மகாசம் போல அதே போல இங்கே அந்த கணம் அந்த கணத்தில் வளைப்பட்ட சாதனத்து கோடசன் இருந்தாலும் கூட அந்த கணத்துல அந்த பிரம்மசேதனே செய்யுது பிரம்மசேதனம் ஈஸ்வரன் கிட்ட மாதிரி இல்லை இருக்கு அங்கேயே இருக்கு ஆகாயம் அண்ணாந்து பார்க்கறது மட்டும் இல்ல அங்கேயும் பார்க்கலாம் எங்கேயும் பார்க்கலாம் அல்லது அதுவாக இருக்கு அப்படிங்கிறது அது சிஷ்டி அப்படித்தான் அங்க இருக்காங்க எங்கேயும் இருக்கு அந்த ஆக இருக்கு சென்னைக்குள்ளையுமே இருக்கு எங்க இருக்கு அப்படியே விசார வீட்டை அது விசாரதிஷ்டினால நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த கண்ணா அலைபட்ட சேதனும் கோடசன் சொல்றோம் ஆனால் கூடசன் பிரிவினை கிடையாது அந்த கண்ணை பிரிக்க முடியாது ஆத்மாவை பிரம்மத்தை பிரிக்க முடியாது ஓடையும் இருக்கிறது அதனால ஒரே பிரம்ம்தான் இருக்கிறது வேறு கிடையாது என்று இந்த விசாரணிக்கு பார்க்கும்போது பிரம்ம ஒன்று ஐக்கியம் இது ஆசீர்வாதம் தோழ சிருஷ்டிக்கு வேறு தான் கூட சென் பிரம்ம வேறு மாதிரி தோற்றுறது வாசமாக கிடையவே கிடையாது அப்படி விசாரணம் பண்ண பிறகு ஐக்கியம் சித்திக்கும் என்பது விளக்கப்போ தத்துவசியமாக விளக்கியாச்சு மற்ற மூணு மகா வாக்கியங்களை விளக்கிறார் அது பாரத லட்சணா அயம்பிரமா சொன்னாங்க அப்படியே அயமான்மா பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தில் ஆன்மபதத்திற்கு ஜீவனும் பிரம்மபதத்திற்கு ஈஸ்வரனும் வாசியம் பூர்வம் போல இரண்டு பதங்கள் என்னும் லட்சனை லட்சியார்த்தம் பரோட்சம் அல்லவெனும் அர்த்தத்தை அர்த்தம் என்னும் பதம் காட்டி நின்றது எல்லாருக்கும் அபரோட்சமான ஆன்மாவே பரவமாம் என்பது வாட்சியார்த்தமாம் வாட்சியார்த்தம் அயமாத்மா பரம இந்த ஆத்மாவே பரம சொல்லப்படுது அர்த்தம் இந்த ஊரு இந்த புத்தகம் அர்த்தம் அது போல இந்த ஆத்மாவே அபரோச்சமா இருக்கின்ற எந்த ஆத்மா ஜீவன் ஜீவன் தான் இங்க அதுக்கு வாட்சியம் கூட இல்லை ஜீவன் தான் விவகாரியா இருக்கான் எந்த ஆத்மாவே பிரம்மம் பிரம்மன்னா அங்க அரிஷ்டமாக பிரமல்ல ஈஸ்வரன் குறிக்கும் ஏ பிரபுரம் இன்னும் வரலையே ஒட்டுமொத்தமாக இருக்கு ஈஸ்வரன் குறிக்கும் அப்போ அதுலேயே பாவத்தை ஆலோசனை பண்ணும் அந்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியதில் வாட்சி பார்த்து நீக்கிட்டு லட்சியம் பார்த்து போடலாம் பிரம்மம் இங்கே இந்த ஆத்மாவே பிரம்மம் ஐமாத்மா அண்ணா சமீபத்தில் அபரோட்சமா இருக்கின்ற இதில் இருக்கின்ற பாவத்தாம் பண்ணணும் இது முரணாக இருக்கிற பண்ணிட்டோம்னா அது கூடத்தான் சித்திக்கும் ஐக்கியம் எப்படி சித்திக்குது இந்த அப்படிங்கிற அபரோட்சமாக இருக்க இது பரோட்சமாக சேர்க்கிறது சேர்த்தபோது அதுவும் அபரோட்சம் ஆயிடுது அதனால் ஐக்கியப்படுத்துறது இந்தியாங்க சொல்லுதான் என்ன சொல்லுதான் என்பது இங்கே விளக்கம் என்பது அர்த்தம் அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி என்னும் மகா வாக்கியத்தில் அகம்பதத்திற்கு ஜீவனும் பிரோபதத்திற்கு ஈஸ்வரன் வாட்சியம் அதே போலதான் இங்கேயும் அகம் நான் சொல்ல கூட அல்ல ஜீவன் தான் பிரம்மண்ணா பிரமம் அல்ல அர்த்தம் ரெண்டுக்கு ஐக்கிய அஸ்மி பதம் அகம்பதத்திற்கு ஜீவனும் பிரமதற்கு ஈஸ்வரன் வாட்சியம் இரண்டு பதங்களின் சேதன பாகத்தில் அச்சனைத்தான் பிரம்மாய் இருக்கேன் என்பது வாச்சார்த்தமாம் நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா இருக்கிறேன் வருதில்லை அது வாக்கியார்த்தம் அது எப்படி நான் என்று சொல்லக்கூடிய அபரோட்சமான அந்த கோடசனேஸ்வரன் பிரம்மன் சொல்லக்கூடிய அவருக்கு அதிச்சார சேதம் பிரம்ம இருக்கேன் ஈஸ்வரனுக்கு அதிர்ஷ்ட சேதனையும் அதுவா இருக்கிறேன் அகம் பிரி இருக்கிறேன் ஏகத்தும் இருக்கிறது என்பது குறிக்காது மூன்றாவது பிரஜானம் ஆனந்தம் பிரம்ம என்னும் மகா வாக்கியத்தில் பிரஜான பதத்திற்கு ஜீவனும் பிரம்மபதத்திற்கு ஈஸ்வரனும் வாட்சியம் பூர்வம் போல் லட்சனை லட்சியமான பிரம்மா ஆனந்த குணமுடையது அன்று பின் எப்படிப்பட்டதெனேன் ஆனந்த ரூபமாம் என்னும் அர்த்தத்தை காட்டி ஆனந்தபதம் என்கிறான் ஆன்மாவுக்கு அபிண்ணமான பிரம்மம் ஆனந்த ரூபமாம் என்பது வாக்கியார்த்தமாம் பிரஜானம் ஆனந்தம் பிரம்மம் என்று வாக்கியம் பிரஜான ப்ரமன்றும் சொல்லது உண்டு இங்கே ஆனந்தம் ஒன்று சேர்த்துக்கிறது ஐக்கியத்தை குறிக்கும் பிரஜானம் பிரமங்கிறதுல ஐக்கியம் எப்படிப்படுத்து பிறங்கிற சொல்லு ஐக்கியப்படுத்தும் பிறன்னா மேலானது பெரியான அர்த்தம் அந்த இடத்துல அப்படி அர்த்தம் மேலான ஞானம் இருக்கே அது ஏன் பிரம மேலான ஞானம் எது ஜீவனுக்கு மேலானது அறிவு தான் மற்ற இது இருக்கே கிஞ்சிச்சன் இது கிஞ்சிச்சுவாதி இதெல்லாம் விசாரணம் பேரு இல்லை அபரோட்சமாக இருக்கின்ற மேலான அறிவே பரோட்சமாக இருக்கிறதோடு சேர்க்கும் போது அபரோட்சமாக இருக்கும் என்பது இது ஒரு அர்த்தம் ஆனந்தம் சேர்த்துக்கிட்டால் உள்ள அதாவது பிரஜானம் ஆனந்தம் பிரம்மம் என்று வாக்கியம் பிரஜானம் என்ன ஜீவனு குறிக்கும் பிரம்மம் என்ன ஈஸ்வரனு குறிக்கும் ஆனந்தம் ஐக்கியத்தை குறிக்கும் பிரஜானம் மேலான இந்த அறிவே அதாவது ஜீவனே ஆனந்தடிமா இருக்கான் ஆனந்த குணமல்லாம் ஆனந்த வடிவமாக இருக்கும் சுழித்தியாவசத்திலே பார்த்துக்கலாம் அப்போ சுழித்தியாவசியத்தில் ஆனந்த வடிவம் என்பது பரப்புற விசாரத்தினால அப்போ இதுதான் பிரம்மன் ஈஸ்வனுக்கு ஐக்கியம் செய்யணும் பிரம்மம் இருக்கு அது ஆனந்த வடிவம் தான் சூரிய சொல்லியிருக்கு அது ஏகத்தையும் ஆனந்தமே ஆனந்த வடிவமாக இருக்கிற அந்த வஸ்துவேதான் கூட சொன்னேன் பரோட்சமாக இருக்கிற பிரமத்தோடு ஏகத்தம் ஆனந்தம்னு சொன்னால் ஐக்கியம் அதனால் ஆனந்த பதம் இங்கே ஐக்கியத்தை பண்ணுறது என்பது கருத்து நானும் மகா வாக்கியங்களை பற்றி விசாரிக்கும்போது நேரடியாக எந்த மகா வாக்கியமும் ஐட்டானத்தை உணர்த்ததில்லை பிறகு ஆரோக்கியத்தை நீக்கி ஐட்டானத்தை கொள்ளணும் என்பது கருத்து என்ன முன் பிரசங்கத்தில் மகாவாக்கியத்துக்கு மட்டுந்தான் லட்சணாவிர்த்தி நான் பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை மற்ற எல்லா வாக்கியங்களுக்கும் பிரம்மத்தை பற்றிய பாக்கியங்கள் அச்சனாவிதான் சொல் இதில் வளர்க்கிறார் ஆனால் மகா வாக்கியத்துக்கு என்ன வித்தியாசம்னா அது ஜீவர் ஏகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அசிபதம் இருக்கு அல்லது ஆனந்தபதம் இந்த என்ற அனுபவ பதம் இதெல்லாம் இருக்கு இது அப்படி இல்லை ஆந்திர வாக்கியம் பேர் இதனால பிரம்மத்தின் லட்சணம் சொல்லப்படும் லட்சணம் சொன்னாலும் கூட அது லட்சணம் எந்த பதங்களுக்கும் நேரடியாக பிரம்மத்தை உணர்த்தக்கூடிய சாமர்த்தியம் இல்லை சித்தாந்தம் என்கிறார் இது முடிவு நிலை இப்ப எப்படி இருக்கு லட்சணாரி தான் உணர்த்தலாம் ஏனென்றால் பிரம்மம் சொற்களுக்கு அடங்காது மாயா அதீதம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இல்லையும் லட்சணாரி தான் பார்க்கணுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அந்த சஞ்சயசாரியத்தை சொல்லப்பட்டதை இந்த சொற்க அதாவது சகல பதங்களும் விஷ்டத்தின் வாசகம் தான் அதாவது மாயின் ஆபேட்சிக சத்தியத்தன்மையும் சேதனத்தின் விராபேட்சிக சத்தியத்தன்மையும் கூடி நிற்கில் சத்திய பதத்திற்கு வாக்கியம் இங்க என்ன சத்து அப்படிங்கிறதுக்கு மாயினுடைய அபேட்சிகத்தன்மை அதிஷ்டான பிரம்மத்தினுடைய நிராபட்சத்தன்மை ரெண்டும் கூடியிருக்கு இதுதான் அந்த சத்து சத்தியம் என்பதற்கு வாட்சியம் ஆகுது இதுல நிராபட்சிகம் சத்தியம் லட்சியம் அதுதான் லட்சியம் அதே போல புத்தி விருத்தி ரூப ஞானமும் சுவய்பிரகாச ஞானமும் கூடி நிற்கில் ஞானபுரத்திற்கு வாட்சியமாகும் சொன்னாலே புத்திவியின் மூலமாகதான் ஞானம் அடிகளாம் முடியும் அதிர்ஷ்டம் ஞான வடிவம் ஆனாலும் அது ஞான வடிய அது நேரையே குறிக்காது பிறகு அதோடைய பிரதிம்பம் விருத்தியில ஏற்படும் போது ஞானம் உண்டாரு அப்படின்னாலும் சொல்றேன் உண்முகம் கண்ணாடி குள்ளுர்முகம் கண்டார் போர் சிம்மைய வடிவம் சாய் சித்து புத்தி தோன்றும் விம்மனோ விருத்தியந்த நிலவழி யாய் விழாவும் தன்மன் நன் மகனையங்கிறது எப்படி வருது அதிஷ்டான சைதன்யம் பிரகாசம் அதில இந்த மனமான விருத்தி உற்பத்தியாக பண்ணும் அது பிரதிம்பிக்க அதிலும் பிம்ப பிரதிம்பது கொடுக்க மூன்றும் அங்கே உண்டு அதனால் ஞானம்னு சொல்லும் போது அந்த சாட்சி பிரகாஷம் பிரகாசமும் விருத்தியினுடைய பிரதிமம் பிரகிபிரகாசமும் சேர்ந்துதான் இங்கே அதே போல சத்தியம் நிறைய என்ன அர்த்தம் இந்த இருப்புத்தன்மை சத்தம் இருக்கிறது ஆதாயம் இருக்கிறது சொல்றோம் ஆதாயமானது நேரடியாக இருப்புத்தன்மை கிடையாது அதிஷ்டானத்தை நோக்கித்தான் இருப்புத்தன்மை அதிஷ்டானது நிராபேட்சிகம் எதே அபேட்சிக்காமலே அது இருப்புத்தன்மை உடையது அதிஷ்டானத்தை நோக்க இருப்புத்தன்மை இருக்கு அதனால இந்த சத்துத்தன்மைக்கு லட்சணா லட்சணம் அருகில வார்த்தமாக இருக்க முடியாது மற்றும் இந்த வாட்சியார்த்தம் ரெண்டும் சேர்ந்தது தான் அதிஷ்டானமும் ஆர்வமும் சேர்ந்தது தான் அதே போல இனி ஆனந்தம் அந்த சொல்லப்பாரு சத்திய ஞானந்தம் பிரபம் சொன்னால் சத்துத்தன்மை ஞானத்தன்மை ஞான நிலை ஆனந்தம் மூன்று நேரடியாக பிரம்மத்தை குறிக்கிறதில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த விருத்துக்கள் மூலமாக தான் பிரம்மத்தை அறியிறோம் அப்போ விருத்துக்களோடு சேர்ந்து தான் பிரம்ம இருக்கக்கூடிய தனியாக கிடையாது ஆகவே இதை நீக்கித்தான் பிரம்மத்தை உண்மை சுவரூபத்தை அறிய முடியும் என்பதே இதில் வளர்க்குறோம் கொஞ்சம் கெடிசாக இருக்கும் மூன்றாவது வாஞ்சித விஷய சம்பந்த சுகார சாத்விக் கூடி நெருக்கில் ஆனந்தபதத்திற்கு வாட்சியம் ஆனந்தம் சொல்றதுனால உடனே அதிஷ்டான குறிக்க வாட்சியம் என்ன பதார்த்தம் வாஞ்சி பதம் இருக்க அதாவது எல்லா பதார்த்தங்களும் சுகம் கிடைக்கிறது இல்லை எந்த பதார்த்தம் பிரியமும் இருக்கோ அது பதார்த்தத்தினால தான் மனம் ஒடுங்கும் ஒடுங்கின பிறகுதான் பானமாக முன்னேற பார்த்துருக்கோம் எப்படினாலே வரப்போகுது நீங்க உங்களுக்கு பிரியமா இருக்கலாம் அந்த பொருள் வாங்க கொடுக்க வாங்குறவங்களுக்கு பிரியம் இல்லைன்னு அசுகம் கிடையாது அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு பிரியமா கொடுக்குறீங்க வருபொருள் திருப்பதி செங்கோட்டை கொடுப்போம் கொடுக்குறீங்க கொடுத்த வாங்க மாட்டேங்கிறாரு இது ஆகாது அப்படின்னு சொல்றீங்க சொந்தமே கிடையாது விருப்பாதான் இருக்குறேன் அப்படி கிடைக்கல யாருக்கு விருப்பம் இருக்கும் அந்த பொருள் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க அது எந்த பொருளா நல்லதா கெட்டதா இப்ப மருந்து பிரியப்படுறோம் இல்ல ஏன் நோய் இருக்கிறதுனால எல்லாம் இப்படி போடுவாங்களே மருந்தை கொண்டா கொண்டா எனக்கு எவ்வளவு காசு போட்டு வாங்குறான் இப்போ மாத்திரை பத்து ரூபா விருப்பம் வாங்குறோம்ல அனுகு அனுகு அப்படி மன ஒடுக்கோற்று முடியுமா மண்டன போய் வாங்கணும் அனுகூலமாக காத்திருக்காங்க பேச்சு இல்ல பெழுபவர்களுடைய விருப்பம் இருக்கணும் அவர்களுக்கு சுகம் கொடுக்குதான் துக்கம் கொடுக்குறோம் அப்படி இருக்கும் போது அந்த மன ஒடுங்கும் சச்சான சொல்லுங்க சம்பந்த ஜன்னிய சுகாகார சாத்விக அந்த கரண விருத்தியும் பரம பிரேமாஸ்பத சொல்ல கூடி நெற்கில் ஆனந்தபத்திற்கு ஆர்வமாக இருக்கின்றது விருத்தி பாகத்தை விட்ட சொரு பிரியமோத பிரமோதமாக விருத்தியில பிரதிபிக்குது நீக்கிட்ட முன்னா அஷ்டன்யம் ஆனந்தோடி வந்தான் என்பது லட்சியம் லட்சியம் என்பது இவ்வாறு இத சத்திய ஞானானந்தம் பிரம்மங்கிறதுக்கு விளக்கம் இதுதான் ஆனால் லட்சணார்த்தியில்தான் விளக்கம் இருக்க அப்படியே சைத்ய எட்டாதுங்கிற ஒரு மாதிரி ஒன்று காட்டார் மற்ற எல்லாம் விட்டு பார்த்துக்க வேண்டியிருந்தேன் இவ்வாறு லட்சணைகளையும் சுத்தத்தில் சஞ்சீவ சாரீரகத்தில் பிரிபாதனம் செய்தனர் பிரம்ம சுத்தத்துக்கு சுருக்கம் இது சஞ்சீவசாரீகம் சொன்னாங்க முன்னும் பெண்ணும் பிராந்தி சமயத்தும் லட்சியார்த்தங்களுக்கு அபேத உண்மையில் நித்தவும் என்றார் லட்சியார்த்தங்களுக்கு அபேதம் இருக்கே அதாவது உலசனுக்கும் பிரமத்துக்கும் எப்போது அபேதம்தான் அபேதம்தான் எப்போதும் அபேதம்தான் அதான் நித்தம் அஜானத்தினால இல்லையு சொல்றா விசாரதிக்கு எப்போதும் அது உண்டு அது நீ ஆகும் நீ அதுவாகும் என்று அபேதம் சொன்னது பரோட்ச பிராந்தியும் பரிச்சித்துவ பிராந்தியம் நிவர்த்தி ஆகும் போது அபேதம் தான் கடகத்துல எல்லா நேரத்தில விளக்கம் பார்த்தோம் ஆனாலும் மன என்ன பயிற்சி